அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடும் காலை உள்ளினும் உள்ளம் சுடும் நட்பு ஆராயுதல்ல இது ஒன்பதாவது குரட்பா இந்த குரட்பாவினுடைய பொருள் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அதாவது நாம நல்லா இருக்கிற காலத்தில் நம்ம கூட உறவு கொண்டு நட்பு பாராட்டி இருந்தவன் நமக்கு ஒரு கஷ்ட காலம் வரும்பொழுது பொருளாதார ரீதியாக பெரும்பாலும் இப்படி பொருளாதார ரீதியாக வர்றது நமக்கு ஒரு சிரமம் வரும்பொழுது இது குறிப்பாக அரசனுக்கு தேவையான அம்சங்களில் தான் இருக்கிறது இது சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் ச தனி மனிதனாக ஒரு சாதாரணமாக இருக்கிறவனால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது பெரிய அளவில் ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறவர்கள் நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அது குறுகியதாக இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம் ஆக ஒரு கஷ்டம் வர்ற காலத்தில் கைவிட்டு போயிட்டான் கேழ்மைனா நட்பு உறவு அந்த கெடுங்காலை கைவிடுவார் கேள்மை நம்ம ஏற்கனவே நட்பு பாட்டு பாராட்டிகிட்டு இருக்கோம் நட்போடு இருக்கும் ஆனால் நம்ம கஷ்டம் வர்ற போது நம்மளை கைவிட்டுட்டோம் அப்பேற்பட்டவனுடைய நட்பை நினச்சி பார்த்தா அதாவது மரணம் வர்ற சமயத்தில் நினச்சி பார்த்தா அப்போவும் கூட அது துக்கத்தை கொடுக்கும் சில சமயம் சில துன்பங்கள்னால் காலப்போக்கில் மறந்து போயிடும் அனா இந்த மாதிரி ஒரு கஷ்ட காலத்தில் நம்மளை கைவிட்டுட்டு போன நண்பனை நினச்சா எப்போவுமே துன்பம் வரும் மரண சமயத்தில் கூட மனதுக்கு துன்பத்தை கொடுக்கும் மறந்து போகாதுன்னு அர்த்தம் மரண சமயத்தில் கூட மனசை வருத்துமது அப்படின்னு ஒரு அர்த்தம் அடும் காலை உள்ளினும் உள்ளம் சுடும் அடும் காலைன்னு சொன்னால் உடல்லிருந்து உயிர் பிரியற நேரத்தில் நினச்சி பார்த்தா அதாவது உள்ளினும் உள்ளம் நினைத்து பார்த்தாலும் உள்ளம் சுடும் அந்த மனசு ரொம்ப வருத்தப்படும் அதாவது அவ்வளவு துக்கம் நல்லா இருக்கிற காலத்தில் கூட இருந்துட்டு கஷ்டப்படுற காலத்தில் நம்மளை விட்டுட்டு போகிறவனை நினச்சி பார்த்தா எப்போவுமே அது துக்கமாக இருக்கும் மரணப்பரியந்தான் அந்த துக்கம் போகாது அது ஆழமாக மனசில் பதியும் எனவே அத்தகைய நட்பை விட்டுவிட வேண்டும் என்பது கருத்து ஆனால் அதெல்லாம் பின்னாலே தான் தெரியும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நட்பு விஷயத்தில் ஒரு சிறு சிறு இதிலையே தெரிஞ்சு போயிடும் ஆகையினால ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு அப்படிங்கிறார் மனித மனம் அவ்வளவு சுலபமாக மாறக்கூடியது ஆக எப்போவுமே மனிதன் என்னது சொல்கிறாங்க இல்லையா கம்ஃபர்டபுள் ஸோனுங்கிறாங்க அதை விட்டு வெளியில் வரதுக்கு அவனுக்கு இஷ்டம் இருக்காது அது எங்கேயோ கிடைச்சா அங்கே போயிடுவோம் ஆகையினால் தர்மத்துக்காக வேண்டி வாழ்கிறவர்கள் மிக குறைவானவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் மனசில் வைத்து கொண்டு ஜாகிரதையாக தர்மத்தை நட்பு பூண வேண்டும் நாமும் இன்னொருத்தருட்ட அப்படி தான் இருக்கணும் கஷ்ட காலத்தில் அவங்களுக்கு உதவி செய்யத்தான் இதில் இன்னொரு அர்த்தமும் சொல்கிறதாக பரிமேலழகர் சொல்கிற அதாவது நாம வந்து ஒரு ஒருத்தங்கூட நட்பு செய்து விட்டு அவன் கஷ்டப்படுற காலத்தில் அவனுக்கு நம்ம உதவி செய்யலைன்னா நாம் இறந்து போகிற வரைக்கும் நமக்கும் அந்த துக்கம் இருக்கும் உண்மையான நல்ல ஒரு அற நட்பு பூணுகிறவனுக்கு அந்த அவன் கஷ்டப்படுறபோது நம்மளால் உதவி செய்ய முடியலையே அவருதலாக வார்த்தைகள் சொன்னால் போகும் இருந்தாலும் அவனை கைவிட வேண்டிய ஒரு நிலைமை வந்ததுன்னு சொன்னால் அது யார் நட்பை விட்டானோ அவனுக்கும் கடைசி வரைக்கும் அந்த துன்பம் இருக்கும் அவன் நல்லவனாக இருந்தால் அப்படிங்கிற அர்த்த படும்படியும் இருக்குது அப்படியும் சில பேர் பொருள் சொல்லுகிறார்கள்ங்கிறார் ஆனால் பரிமலேகர் தன்னுடைய மனசிலருந்து சொல்கிறது என்ன பொருள்னு கேட்டால் நம்ம இன்னொருத்தனுட்டு அப்படி ஒரு நட்பு வச்சு அவன் கை விட்டுவிட்டான்னா அதை நாம் நினச்சி பார்த்தா கடைசி வரைக்கும் துக்கமாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்கிறார் இப்படியும் சொல்லுகிறார்கள் அவருக்கு முன்னால பொருள் அவர் குறிப்பிடுகிறார் உள்ளம் சுடும் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனே தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளின்